தலைப்பு உண்மை கவலை அதிகமானால் அழுது விடுங்கள் சந்தோஷம் அதிகமானால் மகிழ்ந்து விடுங்கள் தோல்வி அதிகமானால் பொறுமை கொள்ளுங்கள் வெற்றி அதிகமானால் நிதானம் கொள்ளுங்கள் ஏனென்றால் இனி நாம் மறுபடியும் பிறக்கப் போவதில்லை அன்புடன் நட்டினையின் கவிதைத் தேரலுக்காக புத்தூர் ஜி கணேசன்